அவர்கள் கூறியதாவது உம்மு சலம்ஹா அவர்களின் வீட்டில் நபி சலாஹி சலம் அவர்கள் ஒரே ஆடையை அணிந்து கொண்டு அதன் இரு ஓரத்தையும் இரு தோள்களின் மணி மாற்றி போட்டுக் கொண்டு தொழுதை நான் பார்த்திருக்கிறேன்